வணக்கம் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக திருநென்றாவூர் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நேற்றைய தின கேள்விக்கான பதில்களை பார்க்கலாம் ஒன்று உலக பாரம்பரிய கண்ணோட்ட அறிக்கை மூன்று என்ற அறிக்கையானது சமீபத்தில் ஐயூசிஎன் அமைப்பால் வெளியிடப்பட்டது இரண்டு உலகளாவிய ஆசிரியர் பரிசு ஆண்டுதோறும் வர்க்கிய அறக்கட்டளை அமைப்பால் வழங்கப்படுகிறது மூன்று இந்தியாவின் பதினாறாவது தகவல் தலைமை ஆணையராக ஒ கே சின்சா நியமிக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவின் தேசிய பத்திரிகை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தியாவால் வெள்ளி கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான மான் புக்கர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்